தலைப்பு ஐம்பத்து ஐந்து காயத்ரி க ய த்ரி க ஜலதத்துவமாகிய ஸ்தூல தேகம் பிரம்மஸ்வரூபம் ய வாயு தத்துவமாகிய சூக்ஷ்ம தேகம் விஷ்ணுஸ்வரூபம் அ அக்னி தத்துவமாகிய காரண தேகம் ருத்ரஸ்வரூபம் த்ரி மூன்று அதாவது மேற்குறித்த மூன்று தேகங்களின் ஸ்வரூப ரூப சுபாவ குணங்களை ஐயம் திரிபு மயக்கமின்றி கடந்தால் ஜனன மரண சாகரம் நீங்கி நித்தியர் ஆவோம் எப்படியெனில் காயத்ரி மந்திரத்திற்கு பாதம் மூன்று பாதம் ஒன்றிற்கு வர்ணம் எட்டு ஆக மூன்று பாதத்திற்கும் வர்ணம் இருபத்து நான்கு பாதம் மூன்றென்பதன் குறிப்பு ஜீவர்களுக்கு மலம் மூன்று வருணம் இருபத்து குறிப்பு இரு இரண்டு ஜீவகாருண்யம் தத்துவ விசாரம் ஆகிய இரண்டையும் பத்து பற்று பிடி பற்றினால் நான்கு நாளாகிய ஜீவகாருண்யம் ஈசுரபக்தி பாசவைராக்கியம் பிரமஞானம் ஆகிய இவற்றை அடையலாம் அடைந்து காயத்ரி மந்திரம் திரிமூர்த்தி ஸ்வரூபமாதலால் இதற்கு அதீதமான பிரமானுபவத்தை பெறலாம் மேலும் தத்துவரேயங்களான மூன்று தேகங்களுக்கும் தத்துவம் யாதெனில் வர்ணம் இருபத்து நான்கு ஆதலால் ஸ்தூல தத்துவம் இருபத்து நான்கு பாதம் மூன்று காயத்ரி திரிமூர்த்தி ஸ்வரூபம் இவற்றுள் ஒன்றை கொடுக்க வந்தது ஒன்று மூன்று மூன்று ஒன்று ஆகிய இவற்றைச் சேர்க்க ஏழு ஆகிறது ஆதலால் சூட்சும தத்துவம் ஏழு இதற்கு சக்தி மூன்று அனுபவ சக்தி ஒன்று சமத்துவம் ***1 ஆக 5 ஆதலால் காரண தேக தத்துவம் ஐந்து மேற்குறித்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்தால் அனுபவம் விளங்கும் எப்படியெனில் ஓதயாத் ஓ ஆன்ம அறிவின் கண் த சத்துவகுணமயமாய் இத் அருள் அனுபவம் பெற்று யா காயபிரமாதல் ஆதலால் மேற்குறித்த காயத்ரியின் ஸ்வரூபானுபவத்தை பெறுதலாம்